வணக்கம் நற்றினை நேயர்களே நாள் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியா சீனா போரின் நிகழ்வுகளை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை நேரடியாக எடுத்து செய்தி வெளியிட்டது இரண்டு சொல்லக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் இக்குரட்பாவில் சொற்பொருள் பின்வரு நிலையணி பயின்று வந்துள்ளது 3. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆவார் நான்கு மாற்றம் எனது மானிட தத்துவம் என முழங்கியவர் கண்ணதாசன் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கூறியவர் யார் இரண்டு சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் எங்கு துவங்கப்பட்டுள்ளது மூன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் நான்கு கோபுரங்களில் பழமையான கோபுரம் எது நான்கு தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என தமிழுலகத்தால் புகழப்படுபவர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம்